ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மெய்யன்பர்களே வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்று அறிந்து கொண்ட மாணவன் இல்லற வாழ்க்கையில் தெளிந்த அறிவோடு நுழைகிறான் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை இயற்கையின் நியதிக்கேற்ப பிரகிருதி ஸ்வபாவத்தை சம்ஸ்கிருத்தியாக்குவதற்காக இல்லறத்தில் தன்னை இணைத்து கொள்கிறான் பிரகிருதி ஸ்வபாவம் என்றால் இயற்கையான தன்மை கிட்டத்தட்ட மிருக இயல்பு என்று கூட சொல்லலாம் பண்படாத தான் தன்மையைத்தான் பிரகிருதிவபாவம் என்கிறோம் சம்ஸ்கிருதி என்றால் தன்னை பண்படுத்தி கொண்ட நிலை தன்னை நன்கு பண்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இல்லறத்தில் மாணவன் தன்னை இணைத்துக் கொள்கிறான் மேலே சொன்ன திருக்குறளின் பொருள் என்னவென்றால் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் இயல்பினான் அதாவது ஒரு ஆண் பெடன் இணைந்து வாழ்வது என்பது இயற்கை நியதி அதை அறவழியிலே நெறிப்படுத்துகின்றான் இல்வாழ்பவன் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் இயல்பினான் முயல்வாருள் எல்லாம் தலை என்ற வரிக்கு பொருள் பொறிகளை அடக்கி புலன்களை துறந்து துறவு வாழ்க்கையிலே தங்களை இணைத்துக்கொண்டு மேம்படுத்த முயற்சிக்கிறவர்கள் புலன்களை வெள்ள முயல்கின்றவர்கள் என்று பொருள் சொல்லலாம் அல்லது மேலான வாழ்க்கைக்காக முயல்பவர்கள் என்றும் பொருள் சொல்லலாம் அவர்களிலெல்லாம் இவன் சிறந்தவன் ஆனால் இங்கே குறிப்பாக துறவர வாழ்க்கையை விட இது சிறந்தது என்று சொல்லப்படுகிறது பக்குவப்படாமல் துறவு வாழ்க்கையை மேற்கொள்வதை விட இல்லறத்திலிருந்து தன்னை பக்குவப்படுத்தி கொண்ட பிறகு துறவு வாழ்க்கையை மேற்கொள்வது சிறந்தது என்கின்ற கருத்தையே இது துவனிக்கிறது தெய்வீக பாவனை அனைத்து உறவுகளையும் காண்கிறான் தெய்வீக மனப்பான்மை உணர்வோடு அனைத்து செயல்களையும் செய்கிறான் சமய சடங்குகளையும் உலகியல் கடமைகளையும் பொறுப்புகளையும் தெய்வீக நிறைவேற்றுகிறான் நாள்தோறும் நற்பண்புகளை வளர்த்துக்கொள்கிறான் தெய்வீக பாவனை சமய சடங்குகள் உலகியல் பொறுப்புகள் நற்பண்புகள் ஆகியவற்றோடு கூடிய அறவாழ்க்கையை மாணவன் இல்லறத்தின் வாயிலாக நடைமுறைப்படுத்துகிறான் இல்லறத்தில் கணவனும் மனைவியும் இணைந்து பஞ்ச மகா யஜங்கள் எனப்படும் ஐம்பெரும் வேள்விகளை நாள்தோறும் கடைபிடிக்கின்றனர் பித்ருயம் தேவயஜம் பிரம்மயம் மனுஷிய யஜ்ஞம் பூதயஜம் இவைகளை பின்பற்றுகிறான் இவற்றை பற்றி ஏற்கனவே பல முறை நாம் சிந்தித்திருக்கிறோம் இல்லறத்தான் தனது முன்னோர்களுக்கு தனது நன்றியுணர்வை சமயச்சடங்குகள் வாயிலாக வெளிப்படுத்துகிறான் தாயையும் தந்தையையும் தெய்வமாகக் கருதி அவர்களை போற்றி வழிபடுகிறான் மூன்று தலைமுறை அல்லது ஏழு தலைமுறை முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு நேரத்தை ஒதுக்கி அமர்ந்து சமய சடங்குகள் வாயிலாக தனது நன்றியை வெளிப்படுத்துகிறான் பரம்பரை பரம்பரையாக நல் அறிவையும் நல் ஒழுக்கங்களையும் தனக்கு வழங்கிய முன்னோர்களுக்கு அவன் நன்றி கூறுகிறான் தாய் தந்தை மட்டும் அவர்களுடைய தந்தை தாய் அவர்களுடைய தந்தை தாய் அவர்களுடைய தந்தை தாய் என மூன்று தலைமுறையினருடைய பெயர்களை நினைவு கூர்ந்து அவர்களுடைய பண்பாடு ஒழுக்கங்களை அறிந்து அவற்றைப் போற்றி தனது நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறான் பிதுகு பிதாமகா பிரபிதாமகா மாதா பிதாமகி பிரபிதாமகி பித்துகு என்றால் தந்தை பிதாமகா என்றால் தாத்தா பிரபிதாமகா என்றால் தந்தையின் தாத்தா மாதா என்றால் தாய் பிதாமகி என்றால் தாத்தாவின் மனைவி பிரபிதாமகி என்றால் தந்தையின் தாத்தாவின் மனைவி இவர்களையெல்லாம் அவர்களுடைய பேரை சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையை நினைந்து அவர்களை போற்றுகிறான் தந்தை வழியிலும் தாய் வழியிலும் எல்லோரையும் நினைவு கூறுகிறான் மாதாமகா மாதாமகி மாத்துஃப் பிதாமகா மாத்துஃப் பிதாமகி மாத்துஃப் பிரபிதாமகா தாயையும் தாயின் தந்தையையும் தாயின் தாயையும் அவர்களுடைய தாய் தந்தை இவர்களையெல்லாம் நினைவு கூறுகிறான் அனைவரையும் நினைவு கூர்ந்து சமய சடங்குகள் வாயிலாக நன்றியை தெரிவிக்கிறான் பித்ருக்களை நினைப்பதற்கென்றே நேரத்தை ஒதுக்குகிறான் ஆன்மீக சாதகன் முன்னோர்களின் அருமை பெருமைகளை உணர்ந்திருக்க வேண்டும் முன்னோர்களை வணங்குவது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பெரும் துணை புரியும் தேவதாபியிருச்ச மகா யோகிபிய நமஸ்வதாயை ஹீஸ்வஹை நித்யமேவ நமோ நமஹா தெய்வங்கள் பித்ருக்கள் மகா யோகிகள் இவர்களையெல்லாம் அவர்களுக்குரிய சொற்களைச் சொல்லி இடைவிடாது எப்பொழுதும் வணங்குவோமாக என்ற பொருளை இந்த ஸ்லோகம் இருக்கிறது முன்னோர்களை தியானிப்பது பெரும் புண்ணியத்தை அருளும் அதனால் மனத் மனத்தூய்மையும்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 இந்த அருள் உரைகளை உங்கள் மொபைலில் பெற டபுள் செவன் ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் ஹரி